அண்ணே வணக்கம் நான் நான் ரமேஷ் பேசுகிறேன் செஞ்சிலிருந்து இப்போ நாலு தென்னைக்கு நடுவில் குழி எடுத்து தண்ணி பாய்ச்சினா அதுக்கு பிறகு இருக்கிற நாலு தென்னையில் வந்து கண்டிப்பாக நம்ம குழி எடுக்கலை அந்த இடத்த தான் வந்து குழி எடுத்து உரம் போட சொல்கிறோம் அதாவது வானல் மாதிரி ஒரு வடிவத்தில் சாய்தளமாக வானல் மாதிரி ஒரு ரெண்டடி அகலாம் இருக்கிற மாதிரி விட்டத்தில் ஒரு ஒரு அடி ஆழத்துக்கு அடே வானல் மாதிரி இருக்கணும் ஒரு சாய் தளமாக ஒரு குழி மாதிரி அரைவட்ட குழி மாதிரி இருக்கணும் ரொம்ப குழியாகவும் இருக்கக்கூடாது அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொட்டம்போது நேற்று பார்க்கும்போது அதிகபட்சமாக ஒரு ரெண்டு ரெண்டரை கூட தான் கொட்ட முடிஞ்சது அதாவது தரமட்டத்துக்கு மேலே ஒரு சாய்தளம் கோபுரம் மாதிரி கூட்டணும் ரெண்டரை கூட தான் இருக்குது அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தென்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட கூட்டியிருந்தாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு கூடை குறைவாகவே கூட்டியிருக்கு அவன் ரெண்டரை கூடை தான் கூட்டியிருக்கு நீங்கள் வந்து மாட்டு சாணத்தையே கூட போடலாம் அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழியில் போடும்போது அந்த மகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐயா சொல்லியிருப்பேன் அந்த நுண்ணுயிர்கள் வந்து ஒரு ஒன்றரை அடிக்குள்ள மேலே தான் வந்து நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்குன்னு அப்படி போகும்போது நீங்கள் அந்த உரத்தை போடும்போது பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக மககுடைய தன்மை அந்த சூழ்நிலை ராஜதுரையாணை சொன்ன மாதிரி அந்த சூழ்நிலை உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாக மக்கிடும் ஒரு ஆறு மாதத்துக்கு உரம் வைக்க தேவையே இல்லைன்னு அடி அகலம் ரெண்டு அடியாகலாம் வெட்டோம் அந்த வட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியாகலாம் இருக்கும் ஆழம் வந்து செங்குத்தா பார்த்திங்க அதாவது சாய்தளமாக இருக்கும் உங்களுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அடி இருக்கும் ஆழம் சாய்தளம் இருக்கும் ரெண்டு கூட தானே அதிகபட்சமாக பிடிக்குமே நன்றிண்ணே